வணக்கம் நட்சினையின் ஆயிரத்து பத்தாவது செய்தி சேவை டிசம்பர் இருபத்தி மூன்று மார்கழி மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை ஜனவரி இருபத்தி வரை திறக்க தடை விதித்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கஜா புயல் பாதித்த மாவட்டங்களில் சுமார் அறுபது லட்சம் தென்னை மரங்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து பிற மாநிலங்களிலிருந்து தென்னங்கன்றுங்களை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஆசிரியர் பணி வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சா் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான உரிமங்கள் கோரி மத்திய அரசு மற்றும் தமிழக அரசிடம் வேதாந்தா நிறுவனம் மனு செய்துள்ளது ஆவின் நிறுவனத்தில் பல லட்சம் ரூபாய் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் ஐ அதிகாரி சகாயம் தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கம் கூறியுள்ளது கொட்டும் மழையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது இரண்டு நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் ட்ரால் பகுதியில் நடைபெற்ற கடும் சண்டையில் ஆறு பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றது ராணுவம் காங்கிரஸ் பாஜக மூன்றாவது கூட்டணியை அமைக்க மம்தா பானர்ஜி நவீன் பட்நாயக் உள்ளிட்டோரை நாளை முதல் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த மேற்குவங்க மாநிலத்தில் பாஜகவினர் ரத யாத்திரைக்கு தனி நீதிபதி அளித்த அனுமதியை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இந்தியாவில் உள்ள கணினிகளை நினைத்த நேரத்தில் சோதனையிடுவதற்கு பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடியை தன்னம்பிக்கையற்ற சர்வாதிகாரி என்று ராகுல்காந்தி விமர்சித்துள்ளாா் நொய்டாவில் போலியான கால் சென்டர் நிறுவனம் ஒன்று இயங்கி வந்துள்ளது அதில் பணியாற்றிய நூற்றி இருபத்தி ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு வழங்கப்பட்ட பாரத ரத்னா விருதை திரும்பப் பெற வேண்டும் என கோரி டெல்லி சட்டப்பேரவையில் ஆம் கட்சி நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு அந்த கட்சி எம்எல்ஏ அல் எதிர்ப்பு தெரிவித்து தனது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக தெரிவித்துள்ளார் திபத் குறித்த அமெரிக்க அறிமுகம் செய்துள்ள புதிய சட்டத்தை கடுமையாக எதிர்ப்பதாக சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது செக் குடியரசில் கார்வினா நகரில் நிலச்சுரங்கம் ஒன்றில் மீதேன் வாயு கசிவால் ஏற்பட்ட தீ சிக்கி பதிமூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் பத்து பேர் படுகாயமடைந்தனர் ஏமன் உள்நாட்டு போரில் ஒப்புக்கொள்ளப்பட்ட சண்டை நிறுத்தத்தை கண்காணிக்க தமது குழு ஒன்றை அனுப்ப ஐ பாதுகாப்பு சபை ஒப்புதல் அளித்துள்ளது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கான பண்டிகைகளை முன்னிட்டு இந்தோனேஷியா தனது பாதுகாப்பு பணிகளை மேம்படுத்தி வருகிறது பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் இருபது பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் போலீஸ் தலைவர் டிட்டோகர் நிவியன் தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்தில் அடுத்த மூன்று மாதத்திற்கான இடைக்கால பட்ஜெட் நிறைவேறியது வங்கதேசத்தில் அடுத்த வாரம் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆட்சியை தக்கவைக்க பிரதமர் ஷேக் ஹசீனா சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் தினசரி செய்திகளை தவறாமல் கேளுங்கள் உங்கள் குழந்தைகளையும் கேட்க செய்யுங்கள் அன்றாட நிகழ்வுகளை அறிய செய்து ஒளிமயமான தலைமுறைக்கு வழிகாட்டியாய் இருந்திருங்கள் இன்னும் பல தகவல்களை அறிந்து கொள்ளிகள் முதற்கட்டமாக சென்னை பெங்களூர் மும்பை டெல்லி உட்பட பதினான்கு நகரங்களில் பிராட்பேண்ட் இணையதள சேவையை தொடங்கியுள்ளது ஈரோட்டில் மாட்டு சந்தைகளுக்கு தடை நீடிப்பதால் இருபது கோடி அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் புதுதில்லியில் ஓடும் ரயில்களில் அழகு சாதன பொருட்கள் சமையல் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஷாப்பிங் வசதியை கொண்டுவர ரயில்வே நிறுவனம் திட்டமிட்டுள்ளது அமைப்பு சார்ந்த துறை சார்ந்த பணிகளில் கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் எட்டு லட்சம் பேருக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளது கடந்த பதினான்கு மாதங்களில் எழுபத்தி லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் என்று பி நிறுவனம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து மூன்று ஒரு நாள் மற்றும் மூன்று இருபது ஓவர் போட்டித் தொடரில் விளையாடுகிறது நியூசிலாந்து போட்டி தொடருக்கான இந்திய ஒரு நாள் மற்றும் இருபது ஓவர் பெண்கள் கிரிக்கெட் அணி டெல்லியில் தேர்வு செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது எம் ஒைஷ்ணவா கல்லூரி சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான மாநில தடகள போட்டிகள் ஜனவரி ஏழு எட்டு தேதிகளில் சென்னையில் நடைபெறும் ஜனியர் சூப்பர் கிங்ஸ் சார்பில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் மற்றும் முத்துட்குழும ஆதரவுடன் பள்ளி அணிகளுக்கான இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் இடம் பிடிப்பேன் என்று ஸ்டீவன் ஸ்மித் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் படத்தின் ரீமேக்கை மீடியன்ட் நிறுவனம் சார்பாக தயாரிப்பாளர் மனு குமரன் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மொழிகளில் பிரம்மாண்டமாக தயாரித்து வருகிறார் ரஜினி நடிப்பில் உருவாகியுள்ள பேட்டா படத்திற்கு தணிக்கை அதிகாரிகள் யூ ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளனர் நடிகர் விக்ரம் பிரபுவின் அடுத்த படமாக தயாராகியுள்ள அசுர குரு படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது ராகவா லாரன்ஸ் இயக்கி நடித்து வரும் காஞ்சனா த்ரீ படத்தின் மோஷன் போஸ்டர் பேட்ட படத்துடன் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய சேதி சேவைகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்